அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தொட்டனைத் தூரும் மாந்தர்க்குக் கற்றனைத் தூரும் அறிவு தொட்டனைத் தூரும் அணற்கேணி மாந்தர்க்குக் கற்றனை தூரும் அறிவு இந்த குரலுடைய கருத்து நாம எப்பவும் கற்றுக்கொண்டே இருக்கணும் கற்றுக்கொண்டதை நாம மறக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து நம்ம எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய அறிவு பறந்து ஆழ்ந்து இருக்கும் மணல் மணல்னால் மணலில் கேணி கேணின்னு சொன்னால் சாதாரண கிணறுன்னு அர்த்தம் இந்த இடத்துல கிணற்றில் இருக்கிற நீரை குறிக்கக்கூடியது மணலில் தண்ணீரானது தொட்டனைத்தும் ஊறும் தொட்டனைத்து ஊரும் சொன்னால் எவ்வளவு தூரம் தோன்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு அது சுரக்கும் தண்ணீர் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி மாந்தர்க்கு அறிவு மனிதர்களுக்கு அறிவானது கற்ற அணைத்து ஊறும் எவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு சொரக்கும் அறிவு சுரக்கும்னு அர்த்தம் ஆக ஓயாமல் படித்து கொண்டே இருக்கணும் என்பது இதனுடைய கருத்து அதாவது ஊழினால் சில சமயம் நம்ம அறிவு மறைக்கப்படும் அப்படின்னு ஊழியல்ல சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அதை நம்ம இன்னும் படிக்கலை அந்த குரலில் வள்ளுவர் சொல்லுவது நுண்ணிய நூல் பல கற்பினும் ஒருவன் தன் உண்மை அறிவே மிகும்னு சொல்கிறார் நீ எவ்வளவுதான் படித்தாலும் உனக்கு என்ன இருக்கணும்னு அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அதனால் இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் அது எப்படி மறக்கும் இன்னொரு கருத்தும் இதில் புரிஞ்சுக்கணும் இந்த உதாரணத்தில் அதாவது மணலை தோண்ட தோண்ட தண்ணீர் ஊறும் படிக்க படிக்க அறிவு ஊறும் இதுதான் விஷயம் அது மாதிரி நம்ம தோன்றதை நிறுத்திட்டோம்னா அந்த மண்ணு கூட மூடிடும் அது மாதிரி நாமளும் படிக்கிறதை நிறுத்திட்டால் படித்தது கூட மறந்து போயிடும்னு சொல்லலாம் அது இங்கே யாரும் எந்த உரையாசிரியர்களும் சொல்லலை அடியனுடைய சிற்றறிவுக்கு அது தோன்றுகிறது நாம் அதை நிறுத்திட்டோம்னு சொன்னால் அந்த மணல் திரும்ப அது மூடி போயிடும் அதனால் அடிக்கடி படித்து கொண்டே இருக்கணும் நம்ம ஏற்கனவே படித்ததை கூட மறக்காமல் இருக்கணும் இன்றைய காலத்து பள்ளிக்கூடத்து படிப்புலையெல்லாம் மறந்தால் தப்பு இல்லை ஆனால் நம்மளுடைய வந்து சிறு வயதுலேருந்து என்ன படித்தோமோ அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும் அதை மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் ஞாபகம் இருக்கும் நம்ம சிறு வயதில் நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்தா நமக்கு மறக்காது நம்முடைய வாழ்க்கை முறை திட்டம் அப்படி இருந்தது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பது கடினம்தான் இருந்தாலும் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை இருந்தது என்றாவது நாம் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த வழிமுறைகளை அமைதியான ஆனந்தத்திற்கான வாழ்க்கை முறையை இயன்றவரை நாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் முயல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் ஆகவே நாம் ஓயாது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கல்வியை கற்பதை ஒரு நாளும் நிறுத்திவிடக்கூடாது படிப்பதற்கு இந்த பாரத நாட்டில் எண்ணற்ற நீதி நூல்கள் தத்துவ நூல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகள்தான் நமக்கு உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி உடையது நம்மை எப்பொழுதும் அறிவினால் நம்மை காத்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அறிவை வளர்ப்போம் ஆனந்தம் அடைவோம்